சிவசாச்சாரிய மாரியம் வந்தே குரு பரம்பராமிரு சணனுயாம செகண்ட் முண்டக ஃபஸ்ட் கண்ட பத்தாவது மந்திரே துவம் கர்ம தப்போம பராமத்த ஏதத்தியோ வேதனம் குகா சோ விதா கிரிம் விஹிரதீக சோமியோ இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரமா இருக்கிறது அதனால திரும்ப திரும்ப இதை படிச்சுட்டு இருக்கும் இதுவரைக்கும் இந்த முண்டக்க ரெண்டாவது முண்டக்கல பஸ்ட் சாப்டர் ஓகே அதுல வந்து ஒன்பது மந்திரத்தை இதுவரைக்கும் கூறினது என்னன்னா சிருஷ்டி பிரகடனத்தை பத்தி பேசணும் சிருஷ்டி எப்படிலாம் வந்தது அதை பத்தின பேசிச்சு உபனிஷத்து இப்ப இந்த பத்தாவது மந்திரம் வந்து கன்க்ளூட் பண்றோம் கன்க்ஷன் முழு வேதத்தனுடைய ஜூஸ் பண்ணி கொடுக்கு சாரத்தை கொடுக்கிறது இந்த பத்தாவது மந்திரம் அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது இதனுடைய வேதாந்த சாரம் என்ன அப்படின்னா ஒரு லைன்ல சொல்லுங்களேன் அப்படின்னா பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மை வேதாந்தத்தினுடைய ஜூஸ் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரம்மன் சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை பிரம்ம ஐக்கியம் வேற ஒன்றும் இல்லை இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்றது இந்த மந்திரம் ஓகே அதனால இது கன்க்ளூட் பண்றது மாத்திரம் இல்ல இது கம்ப்ளீட் மந்திரம் நாட் ஓன்லி கன்க்ளூஷன் சிறிசுமி நம்ம கன்க்ளூஷன் பண்ணுவோம் அது இன்கம்ப்ளீடா இருக்கும் இந்த மந்திரம் எப்படின்னா கன்க்ளூஷனோட கம்ப்ளீட் ஆன மந்திரம் காம்ப்ளான் கம்ப்ளீட் அது இருக்கோ இல்லையோ இது கம்ப்ளீட் மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை புரிஞ்சுட்டாலே நிறைய விஷயம் அங்கங்க நமக்கு கிறிஸ்பா ஒரு மந்திரம் கொடுக்கும் பல விஷயத்தை படிச்சுட்டே வரும் சில மந்திரம் வந்து நமக்கு உதவியா இருக்கும் அது போல அப்போ இந்த எப்படி நம்ம இந்த ஞானத்தை அடையிறது எப்படி இந்த மந்திரத்தில் ரெண்டு கண்டென்ட் இருக்கு இந்த ஞானத்தை எப்படி அடையிறது அண்டு அப்படி அடைஞ்சதுனால என்ன பிரயோஜனம் ரெண்டு விஷயம் எப்படி அடையணும் அது அடைஞ்சா என்ன பெனிஃபிட் இதுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த மந்திர கொடுக்கிறது அதனால போர்ஷன் வந்து இந்த மந்திரத்தில் இருக்கிற விஷயம் வந்து எப்படி அந்த ஞானம் கிடைக்கிறது அப்படின்றத சொல்றது ஓகே அப்போ இந்த பஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம டீட்டெயிலா படிச்சோம் அது என்ன அப்படின்னா இந்த பிரம்மன் தான் சிருஷ்டிக்கு காரணம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் காரண காரியவாதம் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ஓகே அப்படி சொல்லும் அப்போ எது காரணமோ அது காரணம் இல்லைன்னா காரியம் ஒன்று இருக்காது ஸ்டேட்மெண்ட் காரணம் இல்லாம காரியம் இருக்காது காரியம் என்பது ஒன்லி பார் காரணம் தேர் காரியம் என்பது இல்லை சொல்லுத காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது காரியத்தில் இருப்பது காரணம் தவிர வேற ஒன்றும் இல்லை அதனால காரியம் ஒன்று இருப்பதாக இருக்கிறது தவிர நிஜமாக விசாரித்து பார்க்கும்போது காரியம் ஒன்று இல்லை இது அதனால் கன்குளூஷன் என்ன பிரம்மன் சத்தியம் ஜெகன்மித்யா இந்த காரண காரிய கன்க்ளூஷன் என்ன பிரம்மன் ஒன்லி சத்தியம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஜகத்து பார்த்து அனுபவிச்சிருக்க ஜகத்து மித்யா இந்த மிருத்தேவ சத்தியம் இந்த களிமன் சத்தியம் இந்த பானை இந்த களிமன் தான் இதுக்கு சபஸ்டன் அது மாதிரி களிமனுக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த பானை என்பது So, dependent existence non-existence non-existence is equal to டி எக்னால அனுபவத்தில் இருக்கிறது ஆனால் அது உண்மையில் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அதற்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அதனால அதற்கு ஸ்டேட்டஸ் என்ன களிமண் சத்தியம் பானை மித்யா அது போல இந்த பிரம்மன் சத்தியம்யா ரூபமா இருக்கிறதுனால எக்ஸிஸ்ட் மட்டுமே நகைக்கு காரணம் தங்கம் மட்டுமே நகைக்கு காரணம் இந்த மரத்துக்கு காரணமே இந்த டேபிள் ஓகே டேபிள் என்றது வராது ஓகே அதுக்கு காரணம் வந்து இந்த மரம் இருந்தாகணும் அது தான் மீது எல்லாமே அவர் மாறி இருக்கிறது அப்போ எது ஒண்ணு டிபெண்டா இருக்கிறதோ அது டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கு சௌரியமா இருக்கிறது முதல் முதல்ல நம்ம ஆரம்பத்துல எங்க படிச்சோம் ரிஷிகேசம் ரிஷிகேசில படிக்கும்போது அந்த இமாலய அடிவாரத்துல கங்கைக்கர தீரத்துல புனிதமான ரிஷிகேசத்துல சவுனக்கா ஒரு கேள்வி கேட்டான் சவுனுக்கா என்ன கேள்வி கேட்டான் மாஸ்டர் பார்த்து தன்னோட குரு பார்த்து தை தெரிஞ்சுக்கிட்டான் எதை தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஒண்டர் இந்த கொஸ்டின் இருக்க ஒண்டர் கேட்கும்போது சர்பிரைஸ் எது எப்படி ஒன்னு தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா பிசிக்ஸ் தெரிஞ்சா கெமிஸ்ட்ரி தெரியாது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாது எதை ஒண்ணுதான் தெரிஞ்சுக்க முடியும் எதை ஒண்ணு தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய கேள்வி பியூட்டிஃபுல் சவணக்கோகோவை மகாச்சாலஹா அங்கிரசம் விதிவத்து உபசன்ன பிரபச்ச கஷ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விக்னாதம் பவதி காஷ்மின் பகவத்தோ விக்னாத்தே சர்வமிதம் விக்னாதம் பவதி எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தமாகுமோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க உபதேசம் பண்ணுங்க பண்ணுங்க என்ன மாணவர்களுக்கான சாதாரண மாணவன் இல்லாத சதுஷ்ட முடிச்சு அப்படியே வரத்துக்கான தயாரிப்போடு வந்தவன் அதனால கே நீ ஜடமாக இருக்கிற இந்த மனசு உடம்பு பிராணம் அப்ப ஏதோ ஒன்று இதை இயக்குகின்றதே அது என்ன அப்படின்னு கேனோ உபனிஷத்து மாணவன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தார் ஆசிரியர் அது போல கஷ்மின் பகவதோ விக்னாத்தே சர்வமித்தம் விக்னாத்தம் பவதி எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அர்த்தமாகுமோ அதை எனக்கு டீச் பண்ணுங்க சொல்றதுதான் முழு முண்டக உபநிஷத்துடைய டீச்சிங் அப்ப இது வரைக்கும் நம்ம படிச்சு இருக்கிறது எந்த கேள்வியினுடைய மறந்து போயிருக்கும் நமக்கு கேள்விக்கு பதில் படிச்சுட்டு இருக்கும் சரியா அப்போ சவுனுக்க மாணவனுக்கு பதில அவர் சொல்றாரு ஆசிரியர் என்ன சொல்றாரு ஏக்க விஜானேன சர்வ விஜானம் கதம் பவதி அப்படி கேட்ட கேள்விக்கு சாதாரணமா இருக்கிற இதுல வந்து ஒன்ன தெரிஞ்சுன்னா இன்னொன்னு தெரிய முடியாது ஓகே கொழுக்கட்டை தெரிஞ்சுன்னா இனி வந்து அந்த ஒரு முக்கோணமா ஒண்ணு இருக்கும் பாருங்க சோமாசு அதிரசம் தெரியணுங்களும் சோமாசு தெரியணும்னு அவசியம் இல்லை சோமாசு நாட் சோமாசா அது ஒரு பியூட்டிஃபுல் ஐட்டம் அது தப்பா பண்ணிட்டீங்கன்னா வாயில கடிக்கவே முடியாது அது ஒரு உள்ள வச்சு செய்ய வேண்டிய ஒரு ஐட்டம் ஐட்டம் அது போலிக்கலான விஷயம் ஒன்னு தெரிஞ்சு டெக்னிக்கல் அடாப்ட் பண்ண முடியாது அப்போ இது எப்படி பாசிபிள் இது பாசிபிளா பாசிபிள் இன்பாசிபிள் பாசிபிள் ஓகே கண்டிஷன் இதுக்கு வேணும் என்ன கண்டிஷன் சர்வ காரியம் விஜயான விஜயானேன சர்வ காரணம் சர்வ காரியம் விஜானம் பவதி சர்வன அநேக்கன் போட்டுக்கோங்க அநேக காரியம் விஜயானம் பவதி அதாவது அதனுடைய காஸ்ட் தெரிஞ்சு அதனுடைய தெரிஞ்சு காரியத்தை டிரைவ் பண்ணிட முடியும் ஈஸியா முடியும் அப்ப காரணத்தை கண்டுபிடிக்கிறது காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விதமான காரியத்தை அறிந்ததற்கு ஒப்பாகும் கரெக்டா அப்ப பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் சொல்ல ஆத்ம விஜ்ஞானேன அநேக விஜ்ஞானம் சொல்ல இல்லையா ஜகத்காரண விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் மூணு சொல்லிட்டேல மூணு ஒண்ணுதான் ஓகே அதனால பிரம்மா ஆத்மா ஜெகத்தை எல்லாம் ஒரே காரணம் காரணம் ஒன்று அப்போ சவுனுக்கன் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப அழகு அதற்கு பதில் கொடுக்கிறார குரு அதுவும் ரொம்ப அழகான விஷயம் அது அப்போ அநேகமாக உள்ள ஜகத்து சிருஷ்டி பல்வேறு விதமாக கூறப்பட்டிருக்க இந்த சிருஷ்டி ஏக்க பிரம்மனே அந்த ஏக்க பிரம்மன் எப்படி டிரைவ் பண்ண முடியும் இந்த ஹோல் யூனிவர்ஸ் அநேகமா இருக்கிறது பல பின்னமா இருக்கிறது பல பின்னமா இருக்கிற இந்த ஜகத்து யூனிவர்ஸ் எப்படி ஏக்க பிரம்மம் முடியும் அதுக்கு தான் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்ன காரணம் எப்பொழுதும் ஏக்கம் நித்தியம் சர்வகதா கண்டுபிடிக்கணும் காரணம் ஏக்கமாக இருக்கணும் நித்தியமா இருக்கணும் சர்வகதாக இருக்கணும் போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் விரிவா சொல் நோட்ஸ் தெரியும் அதனால அதுதான் காரணம் காரியம் வந்து அநேகமா இருக்கும் அனித்தியமா இருக்கும் அது வந்து லொகேட்டடா இருக்கும் சர்வகதம் ஓகே அப்போ ஏக்கம் நித்தியம் சர்வகதமாக இருக்கிறது எது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் சத்தா சத்தா சத்து எப்பொழுதும் இருக்கிறது சத்து ஈஸ்னஸ் நீ எதெல்லாம் பார்க்கிறையோ அதுல ஈஸ்னஸ் சத் இருக்கு சத்து இருக்கு ஓகே அதனால இருப்பதெல்லாம் பொய் இருப்பே மெய் இருப்பு இல்லாமல் இருப்பதெல்லாம் இருக்க முடியாது வித்வுட் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம இருக்க முடியும் சொல்றதே அர்த்தம் தப்பு அதனால எப்படி இருக்கிறது எல்லா காலத்திலும் இருக்கு நீ எதெல்லாம் பார்க்கிறையோ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றையோ அங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது எது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அதைதான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அதனால எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங் இருக்கிறது இந்த பாட் இருக்கு இந்த பாட்டை போட்டு உடைச்சிட்டா ஓடு சில்லு ஓகே பாட் அப்புறம் என்ன சில்லி ஓகே அத பவுடர் பண்ணிட்டான் பவுடர் எர்த்தோட போச்சுன்னா எர்த்தீஸ் எவ்ரிதிங் ஈஸ் இல்லாம இருக்க முடியாது பேப்பிச்சு போட்டா குப்பை குப்பை எவ்ரி திங் பர்னிங் பர்னிங் பண்ண கடைசியில் மிஞ்சிருந்தது சாம்பல் வேற சாம்பலா போயிடுச்சு சாம்பலா போயிடுவார் நீட சாம்பல் எல்லாருமே சாம்பல் ஓகே equal to Brahman, குழச்சி பிரம்மன் பிரம்மன் புரியுறதுல நீ எவ்ரி டைம் இட்டுக்கும் போதெல்லாம் பிரம்மன் பிரம்மன் சத்தம் ஒன்லி மிஞ்சிறது எது இருக்கிறது சாம்பல் தான் மிஞ்சோம் சாம்பல் தான் ஈஸ் அதுவும் ஈஸ் இல்லாமல் சொல்ல முடியாது Existence இல்லாம சாம்பல் கிடையாது அதனால சத்தா ரூபேன எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ரூபத்துல தான் பிரம்மன் இருக்கான் பிரம்மன் மீன்ஸ் சத் ரூபம் ஓகே சத்து ரூபேன பிரம்மன் அப்ப இந்த பிரம்மன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீ எங்கெல்லாம் பொருளை பார்க்கிறையோ அங்கெல்லாம் சத்து இருக்கிறது அந்த சத்து தான் பிரம்மன் என்ன புரியாது அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு பேர் தான் இந்தமன் நித்தியம் சர்வகதம் ஏக்கம் கிடையாது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பேனுக்கு ஒரு மைக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது காமன்ிங்ஸ் இருக்க அது அநேக்கம் இருக்கும் ஒரு ஐட்டமே மாறிண்டே இருக்கும் ஆனா மாறாம இருக்கும் சத்தா மாறாம இருக்கும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பேரு பிரம்மன் ஓகே அப்ப அந்த பிரம்மன் அப்ளை பண்ணிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லையா ஓகே அதனால இருப்பதெல்லாம் இருப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை இருப்பு இல்லாமல் இருப்பதெல்லாம் இருக்க முடியாது இந்த மந்திரம் கொஞ்சம் ஹெவி ஹெவினா தெரியல கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது என்ன செய்ய எல்லா கன்க்ளூஷன் ஒன் மந்திரத்தில் வச்சிருக்குன்னா அது ஹெவியா தான் இருக்க முடியும் நிச்சயமா வந்து மழை பெஞ்சது குழந்தை பிறந்தது வேண்டிய மந்திரம் இருக்க முடியாது எப்படி இருக்கிறதோ அதுதான் பிரம்மன் ஓகே வித்வுட் எக்ஸிஸ்டன்ஸ் எனி அப்போ எது ஒன்று இருக்கிறதோ அதுக்கு இருப்பு இருந்தாகணும் இருப்பு இல்லாமல் இருப்பது இல்லை அப்ப பிரம்மானம் ஒன்லி சத் ஞான ரூபத்தில் இருக்கிறது அப்ப முழு ஜகத் என்பது என்ன அப்படின்னா முழு ஜகத் யூனிவர்ஸ் என்ன சொல்ல எக்ஸிஸ்டன்ஸ் பிளஸ் நேம் அண்ட் existence plus name and form is equal பிளஸ் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் ஜகத் பிளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் அதுதான் என்ன எனக்கு எல்லா இடத்திலையும் பார்க்கும் போது கலப்பு மிக்க பிரம்மனை தான் பார்க்கிறேன் கலப்படம் பண்ணின பிரம்மத்தை அனுபவிக்கிறேன் கலப்படம் இல்லையா பிரமன எக்ஸ்பீரியன்ஸ் நான் புரிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க எனி நாமரூபா பிளஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நான் கேட்கறது வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மத்தை நான் அனுபவிக்க முடியுமா இல்லையா நம்ம கேள்வி என்ன பிரம்மத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் இல்லாம அதனா ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா எனி எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால பிரம்மன் இல்லாம சத்தா இல்லாம எதுவும் கிடையாது இருக்கிறது நாம ரூப சகிதா பிரம்ம அனுபவம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் சகீத பிரம்ம அனுபவம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் ஜஸ்ட் கண்ணை தொடர்ந்து பார்க்கணும் இல்ல காதை தொடர்ந்து கேட்கணும் நீ கேட்கிறது பார்க்கிறது தொடர்றது எல்லாமே என்னது பிரம்ம அனுபவம் தான் இல்லையா பிகாஸ் பிரம்மன்றது சத்தாரூபத்தில் இருக்கு சொல்லிட்டு சத்து சத்து இல்லாம எனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்ப சத்து தான் பிரம்மன் அந்த பிரம்மன் தான் அனுபவம் அப்ப நீ எந்த அனுபவம் இருந்தாலும் அது அதுக்கு பேரு பிரம்மா அனுபவம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறது அனுபவம் இருக்கிறது ஒவ்வொரு அனுபவம் பிரம்மா அனுபவம் ஈஸ்வர அனுபவம் நீ கடவுள் அனுபவத்தோடு வேற ஒன்று இல்லை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாமே ஈஸ்வர அனுபவம் தான் பிரம்ம அனுபவம் தான் ஈஸ் அந்த ரூபத்தில் இருக்கிறது ஓகே அப்பை டேபிள் ஈஸ் பார்ட் ஈஸ் எர்த் ஈஸ் எனிங் எக்ஸிஸ்டன்ஸ் மூன் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே மூன் ஈஸ் அதை தாண்டே, 14 லோகம் ஈஸ் ஓகே எனி லோகம் பரோக்ஷம் அபரோக்ஷம் உனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாமே ஈஸ்னஸ் இருக்கிறது ஈஸ்னஸ் நீக்க முடியாது அது எப்பொழுது இருக்கிறது அப்ப ஒரு நாம ரூபத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது சத்தா அனுபவம் பிரம்ம ரூபம் இப்ப எனக்கு வேண்டியது என்னன்னா நாம ரூப ரகித பிரம்ம அனுபவம் அதாவது கேவல சத்தா அனுபவம் ஆர் கேவல பிரம்ம அனுபவம் ஆர் கேவல ஆத்ம சைத்தன்ய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா ஓகே வித்வுட் நாம ரூபம் இல்லாமல் பியூர் அக்மார்க் நெய் அதனால பிரம்ம அனுபவம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த சீட்டில் போட்டு பாருங்க கிளிச்சோஷியம் கேட்டு எடுத்து போட்டு பாருங்க எனக்கு பிரம்ம அனுபவம் கிடைக்குமா கிடைக்குமா இன்னும் எத்தனை நாள் கிடைக்கும் அதுக்கு நான் என்ன பிராய சித்தம் சொல்லுங்க எந்தெந்த கோயிலில் பொங்கல் வைக்கணும் சொல்லுங்க அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் பிரம்ம அனுபவத்தை நான் கொண்டு வரணும் பிரம்மா அனுபவத்தை தனியா கொண்டு வர முடியாது நம்பர் ஒன் அதை விட பெரிய ஷாக் அந்த பிரம்ம அனுபவம்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ் சத்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கார அந்த எக்ஸ்பீரியன்ஸ்தான் சைத்தன்ய ரூபத்தில் இருக்கிற ஈஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது உன் கண்ணால எல்லாத்தையும் பார்க்கலாம் உன் கண்ணால உன் கண்ணை ஒரு நாளும் பார்க்க முடியாது அதனால வெரி டிராஜடி என்னன்னா அந்த பிரம்மத்தை பிரம்மமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பிரம்மன் எக்ஸ்பீரியன் பிரம்மன் எக்ஸ்பீரியன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அது ஆப்ஜெக்ட் ஆயிடும் அதனால முடியாது அப்போ நான் ஒண்ணு செய்றேன் என்ன செய்றேன்னா ஒட்டு இருக்க எல்லா இந்த மாம்பழம் நெய்வேலி ஓகே அது போராது அப்ப பார்த்து மினுக்கு நட்சத்திரம் இருக்கும் எவ்ரி லைட் என்ன ஆகும் பாலகிருஷ்ணன் அவன் அம்மா கேட்டான் பால் குடும் மம்மி அப்படின்னு கேட்கிற கிட்ட கண்ட நேரத்தில் பால் குடிக்கப்படாது எப்ப குடிக்கணும் ராத்திரி வரும் கொடுக்குறேன் உனக்கு அப்ப ராத்திரி நான் என்னது இதெல்லாம் குழந்தைங்க குழந்தைங்க எப்பயுமே ஸ்மார்டா இருக்கும் கொஞ்சம் புத்தி வந்த பிறகு புத்தி வந்து அர்த்தம் புத்தி வேலை செய்யாதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் புத்தி வந்து அர்த்தம் அம்மா டார்க்னஸ் என்ன ராத்திரி இருக்கும் இருட்டா இருக்கும் டார்க்கா இருக்கும் மீன்ஸ் நைட் ஆக்கும் ஆமா அதுதான் இப்ப எனக்கு டார்க்கா இருக்கு பால் கூட அப்போ நாமரூபித ரூப ரன்ஸ் பண்ணா இருக்க அத்தனை நாமரூபத்தையும் போட்டு சுத்தி வச்சு அடி அடி அடிச்சு புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் வெரி சிம்பிள் பார் என்ன சிம்பிள் பார்ம் கண்ண முடிக்கணும் என்ன எம்பஞ்சம் டிஸ்மிஸ் பண்ணல் பண்ணிட் உள்ள கம்ப்ளீட் dismiss blankness blankness डिस्मिमेर सैडर सैड लोकमेंून्यूप अगून சூன்யம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமே அதுதான் சைத்தன்யம் கான்சியஸ் வித்தவுட் கான்சியஸ்னஸ் நோ பிளாங்க்னஸ் வித் வித்சிய வித்தவுட் கான்சியஸ் அவுட்டர் சைடு பிரபஞ்சம் கரெக்ட் கான்சியஸ் இல்லாம அவுட்டர் சைடு பிரபஞ்சத்தையோ இன்னர் சைடு பிரபஞ்சத்தையோ அல்லது பிளாங்க்னஸ் நீ சொல்ல முடியாது அப்ப நீ ரிப்போர்ட் பண்றது வித் கான்சியஸ்னஸ் ரிப்போர்ட் பண்ண அந்த கான்சியஸ்னஸ் தான் உபனிஷத்து என்ன சொல்றது அந்த சித்து தான் சத்து அந்த சத்து தான் சித்து உபனிஷத்துடைய வாக்கியம் ஓகே அப்போ உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா கேவல சத்தா கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா யுவார் சைத்தன்யத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு சோ அதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த செகண்ட் போர்ஷன் பியூர் கான்சியஸ எப்படி நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதை சொல்லி கொடுக்குறதா செகண்ட் லைன் சொல்லி கொடுக்குறது அப்போ சூன்யத்துக்கும் சாட்சியாக இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு அந்த விட்னஸ் சாட்சியா இருக்கிற சைத்தன்யத்தை யார் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாலோ அவனுக்கு பேர் ஞானி உபநிஷத்து சொல்றது யார் ஒருவன் இவ்வாறு அறிந்து கொள்கின்றானோ எவ்வாறு தான் வெளியில் இருக்கிற எண்ணங்களுக்கும் வெளியில் இருக்கிற ஜகத்துக்கும் உள்ளே இருக்கிற உலகத்துக்கும் இல்ல பிளாங்கா இருக்கிற எம்டி இருக்கிற சூன்யத்துக்கும் விட்னஸ் ஆக இருக்கின்ற சைத்தன்ய ரூப கான்சியஸ் அகம் அந்த சைத்தன்யம் தான் சத்தாக இருக்கிற வெளியில இருக்கிற பிரபஞ்சத்துக்கு இருக்கிற பிரம்மன் அப்படின்னு யாரு புரிந்து கொள்கிறார்களோ எக வேதா இப்படி நாமரூப பிளஸ் சைத்தன்யமா இருக்கிற அப்படி புரிந்து கொள்க ஏக யக வேதகா யார் ஒருவன் சைத்தன்யமாக தன்னை அறிந்து கொள்கின்றானோ அவன் எப்படிப்பட்டது ஏத்தத் ஏத்த சத்ரூப பிரம்மனை சத்ரூபமாக இருக்கிற பிரம்மனை சித்தாக தன்னாக சைத்தன்யமாக புரிந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானி வேதகா இப்படி அறிந்து கொள்கிறவன் எவனோ அவனுக்கு எப்படி இருக்கிறது எப்படி அறிந்து கொள்கிறான் இந்த பிரம்மத்தை இந்த சைத்தன்யத்தை எப்படி அறிந்து கொள்கிறான் நிகிதம் குகாயம் நிகிதம் குகாயாம் அவன் தன்னில் தானாக தெரிந்து கொள்கிறான் குகாயாம் குகா லி மீனிங் என்னது குகை குகை தான் குகாயம் சேலத்தில் போனா ஒரு கொகை இருக்கிறது என்ன கொகை சேலத்தில் இடத்துக்கு பேருதா அதனால அங்கு ஒரு கொகை இருக்கு ரிஷிகேஷன் பக்கத்தில் அங்கு ஒரு கொகை இருக்கிறது கிட்ட ஒரு கொகை இருக்கிறது அதுதான் குகாயாம் அந்த கரணத்தில் யுவர் மைண்ட் குகாயம் சோ இந்த குகை மாதிரி இருக்கிற இந்த ஹிருதத்தில் நிகிதம் இந்த பிரம்மனை இந்த கான்சியஸை சைத்தன்யத்தை லோக்கேட் பண்ணலாம் என்ன புரிஞ்சுங்க இந்த பிரம்மத்தை சைத்தன்யத்தை எங்க ரெகனை பண்ணலாம் அப்படின்னா இவர்தத்தில் பண்ணலான் தப்பாயிடும் லேட்ட மீன்ஸ் லிமிட்டட் பைனைட் இன்பினிட் பிரம்மன் எப்படி பைனைட் ஆகும் அப்படின்னா நிஹிதம் மீன்ஸ் லொக்கேட்டட் இல்ல ரெக்கனைஸ்ட் ஓகே அப்சர்வேஷன்ஸ் ஓகே யார் ஒருவன் வந்து தன்னுடைய சத்ரூபமாக இருக்கிற சித்து தன்னுடைய பண்ணிக்கிறானோ நிகிதம் நிகிதம் அப்படினா தன்னுடைய மனசுல அந்த பிரம்மனை ரெக்கனை அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து நம்ம எல்லாரும் பிரைட்ல இருக்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஓகே எல்லா இடத்துல எல்லா ஒயர்ல எல்லா இடத்துல இருந்தாலும் ரெக்கனைஸ் பண்றது என்ன லைட்டு பேனு இதுல இருந்து ரெக்கக்னைஸ் பண்றோம் ஒரு சின்ன குழந்த ஆறு மாச குழந்தை ஓகே டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டோன்ன கரெண்ட் போச்சு அப்படி பாப்பா கிட்ட சொல்றது அப்படி காட்டுது காட்டுது அதுக்கு தெரியுது அப்போ ரெக்கக்னைஸ் பண்றதுன்னு அர்த்தம் கரண்ட் இருக்கிறது ரெக்கனைஸ்டேன் லைட் இல்லை புரிஞ்சுக்கலையும் வச்சு பார்க்க மாட்டேன் எல்லா வச்சிலையும் பார்க்கவும் ம சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் ஹிருதயத்துல அதை ரெகனைஸ் பண்றா அந்த வச்சு பார்க்கணும் ஓஹோ இப்ப புரிஞ்சுடுத்து நீங்க சொல்றது என்னன்னு புரிஞ்சுடுத்து ஹிருதயத்துல இந்த பிரம்மன் உட்காந்துருக்கான் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணணும் அதுதான் சொல்ல வரீங்க நல்லா புரிஞ்சுது புரிஞ்சுத்த புரிஞ்சுத்து உனக்கு புரிஞ்சுட்டு எனக்கு புரிஞ்சு மெடிட்டேட் மெடிட்டேட் மெடிடேட் பண்றது மெஜாரிட்டி people கஷ்டம் இந்த வேதாந்தத்துக்கு வந்தவங்க மெடிடேட் பண்ணி பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போக்குறதுக்கு போராடுவான் என்ன புரிஞ்சுங்க ரெண்டு குரூப் ஒரு குரூப்புக்கு வரவே வராது மெஜாரிட்டி குரூப் இன்னொரு குரூப் மெடிடேஷன் அந்த பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம பரமார்த்தன் சுவாமிஜிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார் வந்து சொன்னார் சீரியஸா என்ன சொன்னார்னா சுவாமிஜி பன்னெண்டு வருஷமா நான் மெடிடேஷன் பண்ணிருக்கேன் பன்னெண்டு வருஷமா மெடிடேட் பண்ணி மெடிட்டேட் பண்ணி இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டேட் வந்துருது எண்ணங்களே இல்லை ஆனா கூட பிரம்மன் வரவே இல்லையே எப்போ வருவாரோ எந்த களி தீர்க்க அந்த பிரம்மன் வருவாரா வரமாட்டாரா என்கிறது உள்ள எப்படி சுவாமி கிளாஸுக்கு வா என்ன சொல்ல முடியும் கிளாஸுக்கு வா வந்தா தெரியுமா சரி கிளாஸ்ல முடிச்சிருந்தான் அப்போ சோ பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த பிரம்மனை பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் நீங்க அங்க வந்தா என்ன சொல்லுவீங்க இன்டலக்சுவலா சொல்லுவீங்க சும்மா சொல்லிட்டு போவாரு தான் அதனால பிராக்டிக்கலா எனக்கு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாலே என்ன ஆயிடுச்சு அது ஆப்ஜெக்ட் ஆகிடுது யுவர் பிரம்மன் புவர் பிரம்மன் ஆப்ஜெக்ட் ஆகணும் நீ ஆப்ஜெக்டா ஆக்க முடியாது ஒரு நாளும் பிரம்மனை ஆப்ஜெக்டா ஆக்க முடியாது இருக்கும் குகை மீன்ஸ் இருட்டு டார்க்கா இருக்கும் இருக்காது என்ன ஆயிடுச்சுன்னா அங்க ஏற்கனவே எல்லா பொருளும் இருக்கும் இருக்கும் இருட்டா இருக்கிற வரைக்கும் அது ரெக்ககனை புதுசா ஒண்ணு வரல அது போல இந்த கொகை இருக்க நமக்குள்ள இக்னரண்ட் உள்ளர அறியாமை இது இருட்டில் பதிஞ்சிருக்கிறது அந்த கொகைன்றது மனசு அறியாமையில பதிஞ்சிருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் நீயாக உணர்வாயாக அப்படி அப்படி நெக்ஸ்ட் கேள்வி சுவாமிஜி நீங்க பிரம்மத்தை பார்த்திருக்கீங்களா சப்போஸ் பார்க்கல சொன்னி இல்ல சப்போஸ் பார்த்துட்டு இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் மாட்டிப்போம் இதெல்லாம் வந்து ஒரே கியூரியாசிட்டி கேள்வி இவரு பிரம்மத்தை பார்த்திருப்பாரா யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கிற ஆளுதான் பிரம்மன் சொல்லிட்டு இருக்கிறது நீ பார்த்தேன்னு கேட்ட கேள்வி என்ன இன்னொரு கிளாஸுக்கு வா சொல்ல முடியும் ஒரு பெரிய கட்ட ஒன்னு எடுத்து வச்சிருப்பேன் அந்த பூரி ஜெகநாத் கோயில்ல உள்ள போனேன் புதுசா போவான் புதுசா உள்ள போது படார் அட்டியடிப்பாங்க நமக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு ஐதீகம் புதுசா போகும்போது அடிக்கிறான்னு சொல்லிட்டு அடிப்பட இன்னொரு தர உனக்கு பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் சொல்றேன் அதனால பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வர முடியாது போது கான்சியஸ் இல்லாம பண்ணும்போது நீ பிராக்டிஸ் பண்ற சமாதி ஸ்டேட்டும் நிர்விகல்பக சமாதி கான்சியஸ் கான்சியஸ் வித்வுட் கான்சியஸ்னஸ் நோ சமாதி நோ தாட் நோ தாட்ல ஸ்டேட் எனி திங் ஓகே கான்சியஸ் எப்பொழுதும் இருக்கிறது அதனால பூஜி சுவாமிஜி தயானந்த சுவாமிஜி அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா மற்றதுக்கும் இந்த வித்யாவுக்கும் ஸ்லைட் டிஃபரெண்ட் இருக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குனா, மற்ற வித்யா எல்லாம் நாலேஜ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அமர்ச்சு பத்ரிநாத் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அமர்நாத் பத்தி சொல்ற அமர்நாத் எப்படி இருக்கும் தெரியுமா முதல்ல வந்து அந்த ஜம்மு காஷ்மீரை கிராஸ் பண்ணி ஆகணும் உயிரோட இருந்தீங்கன்னா கார்கிட்ட போய் முகாம் போடணும் அதெல்லாம் தாண்டி கார்கில் சப்போஸ் அமர்நாத் கூட்டிட்டு போனா இப்போ அதுக்காக சொல்லி வச்ச குண்டடி நீ அமர்நாத் கார்கில் மலை இருக்கும் இந்த பக்கம் கார்கில் பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் பாகிஸ்தான் அடிப்பான் தீவிரவாதிகள் உலகத்தில் என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் ஐட் வேணுமோ சதன் ஸ்டேட் இது வரைக்கும் கூட இல்லையே அப்படி போடுவாரு அது விருந்து இங்க வாங்க, கூப்படுவான் இந்த இடத்துக்கு வந்து கல்கட்டா அங்க இத்தனை ஐட்டம் கிடைக்கும் ரஜாய் கொடுப்பான் அமைவ இதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவான் அமர்நாத்துக்கு அப்பத்தான் தெரியும் நமக்கு ஏன் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கான்னு ஒரு இடத்துல பீக்ல ஏறும்போது தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டே இப்ப திரும்பவும் முடியாது பாக்குற தூரத்தில் இருக்கும் அமரநாத் அந்த லிங்கம் மலை இருக்க அது நடுவில் வந்து அது நடந்துதான் போகணும் குதிரை காரணம் குதிரையில போனாலும் இறக்கி விட்டுவாங்க குதிரையை நடக்க முடியாது ஒரு வேதனை இருக்கும் ஒரு ஒரு முகத்திலையும் பார்க்கணும் அங்க ஸ்மைல் பண்ணி எல்லாம் முகம் ஒரு மாதிரி ஆயிடும் நம்ம அனுபவம் டிஃப்ரெண்ட் நான் கூட்டிட்டு போன சுவாமியை முன்னாடி ஏத்தி அனுப்பிச்சுட்டேன் குதிரையில போய் ரூம் போட்டு வையா அப்படின்னு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தா போட்டிக்க இல்ல ஜ நீங்க வரா வரைக்கும் வெயிட் பண்ண அப்ப பேச கூட முடியாது சக்தி கூட கஷ்டம் இதெல்லாம் கஷ்டம் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து டென்ட் எப்படி இருக்குன்னா ஐஸ் இருக்கும் கீழே ஐஸ் மேல டென்ட் அப்புறம் எடுத்தோம் வேற எங்கேயும் முடியாது போட முடியாது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரஜா இருக்கும் கைலாய மலையை போகும்போது கூட திருப்பி நான் அந்த தீபத்தின் ஒரு ஐச வச்சு கொஞ்சம் பணம் அங்கெல்லாம் எங்கெங்க பணம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் பணம் கொடுத்துடணும் அப்பதான் நமக்கு காரியம் ஆகும் ஒரு ஆஃப் வாலி தண்ணி கொடுத்தான் டக்கரம் குளிச்சுட்டு அந்த பத்து ட்ரெஸ் போட்டுக்கணும் குளிச்சுட்டா குளிச்சிட்டீங்களா குளிச்சு நேபாள குளிச்சது அது பி நாள் ஆயிடுச்சு அது குளிர இங்க வந்து கைலாய மனசு குளி பெரிய டிஃபிகல்ட் இதெல்லாம் மனசு ரொம்ப வந்து பார இருக்கணும் அப்பதான் அந்த அந்த இதெல்லாம் ட்ரெஸ்ஸை கயட்டுறதுக்கே சக்தி வரும் அப்புறம் போடுறதுக்கு இன்னொரு சக்தி வேணும் மின் பிட்வீன் குளிக்கிறது இருக்கு அது அது நீ கேட்க அமர்நாத் போகும்போது காலையில ஒரு எடுத்துட்டு வந்தோம் ஹாட் வாட்டர் அதுக்கு நூறு ரூபாய் குளிச்சுட்டு வருமோ இதோட எப்ப வருமா போகணும் ஆச்சாரம் இதெல்லாம் இப்படி தான் உங்களுக்கு நாலேஜ் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஓகே நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் எனிதி அது கொழு நாலா இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய பேருக்கு தெரியாது கிடையாது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க கிளாஸ் கேட்கும்போது நிறைய டிஷ் சொல்றாரு பிரம்மன் புரிய இல்லையோ அதனால முதல்ல நாலெட்ஜ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் இது எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் நாலேஜ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்ம அனுபவம் ஓகே பிரம்ம அனுபவம் தான் அத வந்து அதனால இப்ப புரியோ இந்த கிளாஸ் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிருக்கும் இப்போ ஏன்னா எவ்ரி கிளாஸ் ப்ரொமோட்டம் விஷ்டம் knowledge ப்ரமோட் பண்றது நாலேஜ் பண்ண பண்ண பண்ண பண்ண ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் புரிய ஆரம்பிக்கிறது அதனால இனியும் ஒரு தடவை போய் புதுசா போய் நான் வந்து அடையணும்னு அவசியம் இல்லை பிரம்ம ஜானம் உபதேசம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அந்த பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ற சாஸ்திரம் இம்பார்டண்ட் அந்த சாஸ்திரம் சொல்ற குரு இம்பார்டண்ட் அந்த குரு சொல்ற வகுப்பு இம்பார்ட்டன்ட் ஏன் வகுப்புக்கு இவ்வளவு இம்பார்டன் கொடுக்குறது இங்க தான் அந்த நாலேஜ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கிறது யார் ஒருவர் இவ்வாறு அறிகிறானோ எவ்வாறு அகம் பிரம்மாஸ்மி இது வேதா அகம் பிரம்மாஸ்மி இது வேதா அபரோக்ஷதயா வேதா நாட் பரோக்ஷம் அபரோக்ஷதயா எவ்விடன் அப்படி இந்த சைத்தன்யம் அகம்னு உணர்ந்தவன் ஓகே அப்படி ஒன்றவன் காரணம் பிரம்மன் அகம் அஸ்மி அப்படின்னு உணர்ந்து அவனுக்கு தான் அப்படி சொல்றது அப்போ இதுவரைக்கும் என்ன சொன்னோம் இந்த இதுவரைக்கும் நம்ம இந்த முண்ட உபனிஷத்துல காரிய காரணத்துல காரியம் ஹோல் யூனிவர்ஸ் ஜகத்து காரணம் பிரம்மன் சொன்னான் இப்ப என்ன பண்ணணும் என்ன ஷிப்ட் பண்ணணும் இந்த ஹோல் ஜகத்து காரியம் அகம் காரணம் என்ன ஹெவியா இருக்கும் ரொம்ப டூமிச்ச சொல்றீங்க இல்லையா இந்த எனக்கு ஒரு அப்பளம் கூட பொறிக்க தெரியாது இது வந்து ஹோல் யூனிவர்ஸ் நானா நானா காரணம் ஆமா நீதான் காரணம் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன சொன்னார் குருஜி உங்களை நான் கனவு கண்டேன் ஓகே எப்படி என்னையே சிருஷ்டி படைச்சுட்டார் அந்த சிருஷ்டிலாவது சந்தோஷமா நான் சொல்ற மாதிரி இருக்கேன்னா திட்ட திட்ட மாதிரி இருக்கான் சொதப்பிட்டேன் நான் அங்கே அஞ்சு சொதப்பிட்டியா அப்படின் அங்க என்னது அங்க ஒருசாரம் வருது நமக்கு இதெல்லாம் கனவுல டீப்பா போடுது அவர் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொன்னார் அந்த கனவை அந்த கனவு வந்து ரொம்ப லாங் டைம் வந்து லாங் டைம் அங்க குரு வந்துட்டாரு சிஷியன் வந்துட்டாரு அந்த ஒர்க் இருக்கிறது எவ்ரி எல்லாம் இருக்கிறது ஆல் திங்ஸ் கிளாஸ் ரூம் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பெரிய அவர் என்ன பண்ருக்காரு சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் தேச கால வஸ்து ஞாத்தா ஞாத்ரு நேயம் எல்லாம் அதுல இருக்கிறது கனவுல இருக்கிறது ஜஸ்ட் கண்ண திறந்த பிறகு எவ்ரிதிங்ஸ் எவ்ரிதிங்ஸ் ஓகே விழிச்ச பிறகு விழிச்ச பிறகு என்ன ஆயிடுத்து த ஹோல் சம்சாரம் ஓகே விழிச்ச பிறகு அதனால இப்ப வந்து கனவு கனவு என்ன ஜமா பொய்யா கனவு அதையே வந்து காலையில எறும்ப மாடு வந்துன்னா எவனோ பொலின்னு நினைக்கிறார் மெய்யின் மெய்யா மெய்யின்னு வச்சுக்கோ நீ வந்து நேற்று கனவுல வந்த என்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு போன தெரியுமா அப்படி அப்படி நான் சொல்றே ஒது ஒரு கனவு கண்டிப கிஷ்டி உத்திஷ்ட இப்ப இல்ல கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதனால இப்போ எழுந்த அது நீ பார்க்கின்ற இந்த ஜகத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் கனவு அப்ப சத்து மாத்திர இருக்கிறது சைத்தன்யம் மாத்திர இருக்கிறது ஓகே அந்த சைத்தன்யம் நான் எப்பொழுது இருக்கேன் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அகம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அகம் ஓன்லி ஷியோர் அதனால சாட்சா குரத்தை பிரபோத சமய சுவாத்மானமேவன் அத்வயம் அப்படின்னு அதனாலாம் பிரம்ம அபரோகதையாம் வேதா இதுதான் மகா வாக்கியம் ஓகே அதனால அந்த எக வேதா இந்த மூணாவது வரியில என்ன சொல்றது ஜீவ பிரம்ம ஐக்கியம் ந பரகா சொல்லிச்சு ஓகே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை மூணாவது சொல்றது ஏத்தத்தையோ பிரம்மம் சயம் ஜெகன் மித்தாண்டு நாலாவது வரி என்ன சொல்றது அதனுடைய பிரயோஜனம் பலன் என்ன சொல்றது கனவுல துக்கியா இருந்தவன் விழிச்ச பிறகு எல்லா சம்சாரும் போயிடுறது போயிடுறது உன்னுடைய எல்லா விதமான விஷயமும் போயிடுறது விழிச்சுனா போறோம் நாளைக்கு வேகாம சத்ரூபம் சித்ரூப சைத்தன்யம் புரிஞ்சு கொண்ட அகம் அகம் சத்ரூபிரம் சைத்தன்யம் புரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன ஆயிடுதான் சக விக்ரந்தி முடிச்சு முடிச்சு அவன் விக்ரந்தினா டிஸ்ட்ராய்ட் அழிக்கிறான் அழிக்கிறான் டிஸ்ட்ராயர் என்ன பண்றான் என்ன அழிக்கிறான் அவித்யா கிரந்தி அவித்யா கிரந்திம் கிரந்தினா முடிச்சு ஓகே முடிச்சு என்ன மாதிரி முடிச்சு அவித்யா கிரந்தி அறியாமை என்ற முடிச்சியை அவன் நாட்ட நாட்டு மீன்ஸ் நாட்டி அத அவிழ்கிறான்க்குகிறான் அதனால ஏங்க முடிச்சுக்கு அறியாமை முடிச்சு போட்டிருக்கு உபனிஷத்து அப்படின்னா ரெண்டு ரெண்டு விஷயம் பார்ப்பான் ஒண்ணு வந்து பழைய முடிச்சு வீட்டுல போய் பாருங்க ஏதாவது ரோப்பு பழைய முடிச்சிருந்தா அழுக்கிறது கஷ்டம் சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி பார்ப்பான் கடைசியா ஒரு ஆத்திரம் வரும் சிசரை வச்சு டமாக்கணும் அத பஸ்டே கட் பண்ணிக்கலாமே அந்த ஆவணி ஆவிட்டப்பா அனாதி அவித்யா வாசனையான்னு கேட்டுறீங்களே எவ்வளவு நாள் இருக்கப்பா ரொம்ப நாள் அறியாமிக முன்னாடியே இருக்கா அவித்யா அவத்யா வாசனை எத்தனையோ ஜென்மமா இருக்கிறது அதை அதனால முடிச்சு சொல்றது முடிச்சு அப்படிச்சு அவிழுக்கிறது கஷ்டம் அறியாமை முடிச்சிருக்கேன் அறியாமை நீக்கிறது அத்தனை கஷ்டம் இருக்கிறது வந்து என்ன முடிச்சு ஒன்னோட ஒண்ணு பண்றது பண்றது முடிச்சு புரியுது மூன்று முடிச்சு எங்க மூன்று முடிச்சு பார்ப்பீங்க கல்யாணம் இது கல்யாணம் ஆனந்தமா அன்னைக்கு ஒரே நாள் மூணு நாள் வச்சு பண்ணிடுவான் அன்னைக்கு மறுநாள்ல இருந்து கல்யாணம் கல்யாணம் அதனால அந்த மூட மூன்று முடிச்சு என்னது மூன்று முடிச்சுன்றது சரீர திரயம் பொண்ணுனா இங்க இருக்கா ஓகே சோபனா இங்க இருக்கா சுந்தரராஜன் யூரோப் இருக்கான் சோபனா இங்க இருக்கான் சோபனா வந்து குப்புரட்டிப்பட்டியில் இருக்கா ஓகே இந்த பையன் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டான் பொண்ணு தான் இப்ப மேல போறது பையன் இருக்கிறது எப்படியோ வச்சுக்கோங்க நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டோன்னு நிச்சயம் பண்ணிட்டு போனோன்ன அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஒரு வாரம் தூக்கம் வராது அந்த பொண்ணு யாரோ இந்த பையன் யாரோ யா வச்சுக்கோ நிச்சயம் ஆயிடுச்சுன்னா இது போன் பேசுவோம் அது போன் பேசுவோம் எனக்கு வந்து இப்ப வந்து ஸ்டொமக் சரியில்லை அவனுக்கு தர்ம தர்மி எல்லா விதமான இவனுக்கு வந்து தாதாத்மியம் ஓகே தாதாத்மியம் புரியுது அவித்யா முடிச்சு இவனுக்கு இந்த உடம்பில் இருக்கிறதெல்லாம் நான் அனாத்மா முடிச்சு அறியாமை அனாத்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுடுச்சு இது வச்சுட்டு உடனே அனாத்மா விஷயத்தான் தான் நினைச்சு அந்த முடிச்சு அவுக்குறது இப்ப எவ்வளவு இம்பார்டன் புரியுதுல நான் ஆத்மா நித்தியகா சுத்தகா முக்தகா அப்படி சொல்றது எப்படி இருக்கிறது இந்த அனாத்மாவில் இருக்கிற அத்தனை விஷயமும் தானு நினைச்சுண்டு அவஸ்தப்பட்டு இருக்கான் இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் நான் சொல்லிட்டு ஓகே சுவாமிஜி எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ம் பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணேவிஷேரி ஹரிஹீவோ